அவர்களின் முதலில் ஆரம்பித்தவர் தான் அல்லாஹுடன் மக்களில் மிக மேன்மையானவராக திகழ்வார் என்று நபி சல்லு அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அபு தாவோத் ஐந்து ஒன்று ஒன்பது ஏழு அபு உமாமா ரவி இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை தூதர் அவர்களே இரண்டு மனிதர்கள் சந்தித்தால் அவ்விருவரில் எவர் சலாம் கூறுவதை முதலில் ஆரம்பிப்பது என்று கேட்கப்பட்டது அவ்விருவரில் அல்லாஹுவிடம் மிக நல்ல தகுதியானவரே அதாவது சலாம் கூறுவதை ஆரம்பிப்பார் என நபிஹல்ல அவர்கள் பதில் கூறினார்கள் திருமிதி இரண்டு ஆறு ஒன்பது நான்கு இது ஹசன் என திருமிதிமாம் கூறுகிறார்கள்